அத்தியாயம் பதிமூன்று அல்லாக நன்றி செலுத்துதல் நாற்பத்தி இரண்டுதல் அவனுக்கு நன்றி கூறுவதன் சிறப்பு அல்லாக கூறுகின்றான் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் அத்தியாயம் ஏழாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹோக்கே இல்லா புகழும் என நபியை நீர் கூறுவீராக பதினேழாவது அத்தியாயம் நூற்றி பதினோராவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களின் பிரார்த்தனையின் கடைசி வார்த்தை அகில உலகத்தின் அதிபதியான அல்லாஹூக்கே இல்லா புகழும் என்ற வார்த்தையாகும் பத்தாவது அத்தியாயம் பத்தாவது வசனம்